அகர முதலாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளந்தோறும் வள்ளுவத்தை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற மெய்யன்பர்களே அறிவுடைமை அதிகாரத்தில் உள்ள திருக்குற்பாக்களை இயன்ற வரையிலே பொருள் அறிந்து வருகிறோம் இரண்டு குரட்பாக்களை பார்த்திருக்கிறோம் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்கல் ஆகா அரண் இது முதல் குரல்பா சென்றவிடத்தால் செலவிடா தீத்தொறி ஈ நன்றின்பால் உயிப்பது அறிவு இரண்டாவது குரல்பா மூன்றாவது குரல்பாவுக்கு இப்பொழுது பொருள் சொல்லுகிறேன் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதாவது யார் என்ன சொன்னாலும் நம்முடைய சுய புத்தியால அதை நாம சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கறதா இந்த குரலுடைய பொருள் அது யார் சொன்னாலும் சரி இப்ப நானே உங்கள்கிட்ட சொல்றேன் நான் சொல்ற கருத்தை நீங்க உங்க சுய கொண்டு சிந்திச்சு பாக்கணும் அப்படியே ஏத்துக்கணும்னு அவசியம் அதே சமயம் நான் சொல்ற கருத்து பொய்யா இருக்கணும்னு நீக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஒரு பெரியவர் ஒரு பெரியவங்க ஏதாவது ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அத அப்படியே குருட்டுத்தனமா ஏத்துக்கணும்னு அவசியம் அதே சமயம் அவங்க சொல்றது தவறா இருக்கும் ஒரேடி அப்பவே நீக்கக்கூடாது ஏன்னா நம்முடைய அறிவினுடைய வரையறைகளை நாம புரிஞ்சுக்கணும் நம்முடைய அறிவு சிற்றறிவு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதே சமயம் அறிவை நல்ல முறையில பயன்படுத்தணும் அறிவையே நம்ம ஆண்டவனாக வணங்குகிறோம் அறிவே கடவுள் அன்பே கடவுள் இன்பமே இறைவன் அப்படி எல்லாம் சொல்றோம் ஆகவே அந்த அறிவை நாம மதிக்கணும் ஆனா அதே சமயம் சிந்திச்சுதான் ஒரு கருத்தை உள்ள வாங்கிக்கணும் அதாவது வாழ்க்கையில நம்ம பாக்கிறோம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க வீட்டிலேயே பார்த்தா நம்முடைய உறவினர்கள் மகன் ஒரு கருத்தை சொல்லுவா மகள் ஒரு கருத்தை சொல்லலாம் அப்பா அம்மா ஒரு கருத்தை சொல்லலாம் அப்புறம் நம்ம தொழில் பார்க்கிற இடத்துல ஒரு ஒருத்தரும் விதமான கருத்துக்களை சொல்லலாம் நிறைய வதந்திகள் இந்த காலத்துல பரவுகிறது வாட்ஸ்அப்லயும் நிறைய வதந்திகள் பரவுகின்றன இதுல எது உண்மை எது பொய்னு தெரிஞ்சுக்கிறதே கடினமாக இருக்கிறது சில சமயம் பெரியவங்களே தப்பானதை சொல்லலாம் சாதாரணமா இருக்கிறவங்க கூட உயர்ந்த விஷயத்தை சொல்லக்கூடும் ஏன்னா மனிதனுக்கு மூன்று குணங்கள் மாறி மாறி வருகிறது இந்த இடத்துல பரிமையழகர் விளக்கத்துல சொல்லியிருக்க ஒரே மனிதனுக்கு சத்துவகுணம் ரஜோ குணம் தமோ குணம் மாறி மாறி வர்றதுனால சில சமய கருத்துக்கள்ல தவறு ஏற்படலாம் சாதாரணமா இருக்கிறவங்க உயர்ந்த கருத்தையும் சொல்லக்கூடும் ஆனா நம்முடைய பகுத்தறிவின் துணை கொண்டு அந்த கருத்துக்களை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது கவனமா பண்ணணும் நினைக்கக்கூடாது அதாவது நம்முடைய அறிவை உயர்வாக கருதி கர்வமும் அடையக்கூடாது நம்முடைய அறிவை சில சமயம் தவறாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் நம்முடைய அறிவை தவறாகவும் நினைக்கக்கூடாது உயர்வாகவும் நினைக்க வேண்டாம் தவறாகவும் நினைக்க வேண்டாம் உள்ளத உள்ளவாறு பார்க்க கற்றுக்கொள்ளணும் அதே பிறருடைய அறிவையும் எல்லோருடைய அறிவையும் மதிக்கணும் அதே சமயம் சொல்ற கருத்தை ஆராய்ஞ்சு பார்த்து தான் எடுத்துக்கணும் அதனாலதான் எப்பொருள் எந்த கருத்தாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் யார் யார் வாய் கேட்பினும் அது எவர்களுடைய மூலமாக வந்தாலும் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுதான் சொல்றாங்களா தெரியாமல் சொல்றாங்களா நமக்கு தெரியாது அப்பொருள் அவங்க சொல்லக்கூடிய விஷயமானது மெய்ப்பொருள் அது உண்மைதானா அது சரியானது அப்படின்னு பகுத்து ஆராயிரதான் அறிவு சொல்லணும் அப்படின்னு இந்த திருக்குறள் சொல்லி இருக்கிறார் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்க வள்ளுவம் வளர்க மனித தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம் தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது